அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் நட்பாரதல் இது ஆறாவது குரட்பா கிளைஞரை நீட்டி அளப்பது கேட்டினும் ஓர் உறுதி உண்டு கெடுதல்லையும் ஒரு நல்லது என்ன நல்லது அப்படின்னு கேட்டால் கிளைஞரை கிளைஞரைன்னு சொன்னால் நண்பரை நீட்டி அளப்பதோர் கோல் சரியாக அவரை அளந்து பார்க்குறதுக்கு சரியான ஒரு அளவுகோல் என்னென்னா நமக்கு கெடுதல் வர்ற சமயத்தில் அவர் எப்படி நமக்கு உதவுறாருன்னு அவரை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறார் நமக்கு வர்ற கெடுதல்லையும் ஒரு நன்மை இருக்குது என்னதுன்னா நம்முடைய நண்பர்களுடைய தன்மையை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை பயன்படும் அப்படிங்கிறது கருத்து ஆகையினால இங்கே உதாரணம் என்ன சொன்னார்னால் இந்த நம்ம பூமியை அளக்கிறதுக்கு தான் கோல் வச்சு அளந்து பார்ப்போம் ஒரு ஸ்கேலை வச்சு தான் நம்ம பூமியை அளப்போம் அந்த அளவு மானி அதை வச்சு அளந்து பார்க்குற மாதிரி நண்பரை பூமியோடு ஒப்பிடுறார் ஒருவனுக்கு வரும் கேடு என்பது தன்னுடைய நண்பர் என்னும் நிலத்தினை சரியாக அளந்து பார்ப்பதற்குரிய ஓர் அளவுகோலாக ஆகும் ஆகவே அந்த கேட்டினால் நண்பரை ஆராய்ந்து அறியும் நல்லறிவு நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் இந்த குரட்பாவின் பொழிப்புரை நண்பரை நன்கு அறிவதற்கு நமக்கு வரும் கேடே கருவியாகும் அறிவு கருவியாகும் என்பது இந்த மூன்றாவது குரட்பா முதல் ஆறாவது குரட்பா வரை நட்பினை ஆராய்ந்து அறியும் விதமும் அதனால் பெறக்கூடிய நண்பர்கள் யார் என்பதும் நமக்கு நன்றாக நவிழப்பட்டு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று இந்த குரட்பா சொல்லுகிறது நமக்கு வர கஷ்டத்திலையும் ஒரு நன்மை இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களை நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு அது தகுந்த ஒரு சூழ்நிலை கருவிதான் அப்படிங்கிறது கருத்து பரிமேலகர் சொல்லுகிறார் தத்தமது ஸ்நேகத்தின் எல்லைகள் சுருங்கி இருக்கவும் செல்வமுள்ள காலத்தில் புறத்துத் தோன்றாமல் வந்தவர் பின் கேடு வந்த இடத்து செயல் வேறுபடுதலின் அக்கேட்டால் அச்னேகத்தின் எல்லைகள் அளவு செய்து அறியப்படும் என்பது பற்றி கேட்டினைக் கோலாக்கியும் அதனால் அவரை அளந்தறிந்தால் ஆவாரையே கொள்ளுதலால் அவ்வறிவை உறுதி என்றும் சொன்னார் இவை நான்கு பாட்டானும் ஸ்நேகத்தின் ஆராயும் விதவும் ஆராய்ந்தால் சிநேகிக்கப்படுவார் இவர் என்பதும் சொல்லப்பட்டன அவருடைய ஒரே நடைப்படி இருக்கு ஒரு ஒருத்தரும் தன்னுடைய ஸ்நேகத்தின் எல்லைகள் சுருங்கி இருக்கும் சொல்ல உள்ள காலத்தில் புறத்து தோன்றாமல் வந்தவர் அந்த காலத்தில் தோன்றாமல் வந்தவர் அப்படின்னா அடுத்த பணம் இருக்கிற போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க செல்வங்கள்லாம் போன பிறகு அந்த செயல்கள்லாம் அவங்களுடைய அவங்க பேசுகிற விதம் நடந்துக்கிற விதமெல்லாம் மாறுபடுகிறது அப்போ நாம் நமக்கு வர்ற கஷ்டத்தையே நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக மாற்றி விடலாம் அதனால் அந்த அறிவை உறுதியான அறிவுங்கிறார் நமக்கு கஷ்டம் வர்றபோது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்கிற போதை பார்த்து அந்த விஷயத்தை நாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஆகா என்னுடைய சாரம் என்னன்னா ஒருவனுக்கு உண்டாகக்கூடிய கேடு அவன் தன்னுடைய நண்பனுடைய தன்மையினை அளவு செய்து அறிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோலாக விளங்குகிறது என்பதுதான் இதனுடைய சாரம் ஆ நட்பு ஆராயுதல்ல இந்த ஆராய்கிற விதத்தை இவ்வாறெல்லாம் சொல்லுகிறார் திருவள்ளுவெருமான் அடுத்த குரட்பாவை பிறகு பார்ப்போம் இந்த அளவிலே இந்த குரட்பாவை நிறைவு செய்கிறேன்